வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி ஏழாவது செய்தி சேவை பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு மாசி மாதம் பதினோராம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் காவிரி பிரச்சனை குறித்து நடைபெற்ற கூட்டத்தில் முதல்வர் பழனிசாமி தலைமையில் அனைத்து கட்சி தலைவர்களுடன் பிரதமரை சந்திப்பது முடிவெடுக்கப்பட்டுள்ளது இந்த கட்சிக் கூட்டத்தில் காவிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் ஐந்து யோசனைகளை முன்வைத்துள்ளார் மேலும் காவிரி உரிமையை நிலைநாட்ட அரசு எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் திமுக முழு ஆதரவு அளிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் அரசு பாலிடெக்னிக் விரிவு தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் ரத்து செய்தது செல்லாது என்று உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டுள்ளது சூடான உணவுப் பொருட்களை பாலிதீன் பைகளில் கட்டிக் கொடுப்பதை முற்றிலும் நிறுத்த வேண்டும் என திருப்பூர் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் வளமான எதிர்காலத்தை நமக்காக உருவாக்க இளைஞர்களுக்கு நிறைய திட்டங்களை வைத்துள்ளேன் என கமல்ஹாசன் கூறினார் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மின்வாரிய ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தம் மின்துறை அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் கையெழுத்தானது இந்திய செய்திகள் சமீப காலமாக நாடு மகத்தான பொருளாதார மாற்றங்களை சந்தித்து வருகிறது என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் பெர் சர்வத விமான நிலையத்தில் இருந்து நகரின் முக்கிய பகுதிகளுக்கு பயணிகளை அழைத்து வர ஹெலிகாப்டர் சேவை விரைவில் துவங்கப்பட உள்ளது மும்பை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கோவா மாநில முதல்வர் மனோகர் பாரிக்கர் நேற்று கோவா திரும்பி அம்மாநில சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் தமிழ் தொன்மையானது என பிரதமர் மோடி கூறியது உண்மையே என்று தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை பேராசிரியர் சு ஆதாரங்களுடன் பதிலளித்துள்ளார் இந்தியாவில் முதல் முறையாக போர் விமானத்தை தனியாக ஓட்டி விமானப்படை பெண் அதிகாரி அவனி சதுர்வேதி சாதனை படைத்துள்ளார் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் பணியாற்றி வரும் இந்து அல்லாத வேற்றுமதத்தவர்களை மறு உத்தரவு வரும் வரை பணிநீக்கம் செய்ய வேண்டாம் என ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது அமெரிக்க பள்ளிகளில் துப்பாக்கி சூட்டை தவிர்க்க ஆசிரியர்களுக்கு துப்பாக்கி வழங்க அந்நாட்டு திட்டமிட்டுள்ளார் முறைகேடாக சொத்து சேர்த்த புகாரில் பதவி இழந்த முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் வகித்து வரும் கட்சித் தலைவர் பதவியை பறித்து அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உலக அளவில் ஊழல் நாடுகளின் பட்டியலில் இந்தியா எண்பத்தி ஓராவது இடத்தை பிடித்துள்ளது ஊழல் குறைந்த நாடுகளின் பட்டியலில் நியூசிலாந்து முதலிடத்தில் உள்ளது இந்தோனேஷியாவில் சிறுவன் ஒருவன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இருபது முட்டை போட்டுள்ள சம்பவம் மருத்துவர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது வணிகச் செய்திகள் ஆசல் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் அந்நிறுவன வாடிக்கையாளர்கள் வேறு நிறுவனத்தின் சேவைக்கு மாறி வருகின்றனர் தீவிர சிகிச்சை பிரிவு நோயாளிகளுக்கு மருத்துவர்களின் ஒப்புதலோடு வீட்டிலேயே சிகிச்சை அளிக்கும் ஐசியு அட் ஹோம் திட்டத்தை சென்னையில் Philips ஹெல்த் கேர் அட் ஹோம் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் இரண்டாயிரத்தி பதினேழு நிதியாண்டில் எட்டு புள்ளி குறைக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்திய வீரர்களில் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் அதிக டக் ஆன வீரர் என்ற எதிர்மறை சாதனையையும் தன்வசம் வைத்துள்ளார் ரோஹித் சர்மா பிசிசிஐ யின் கீழ் இயங்கும் மாநில அணிகளுக்கு இடையில் விஜய் ஹசாரே டிராபி பிப்டி ஓவர் போட்டியின் காலிறுதியில் கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேஷ் சௌராஷ்டிரா அணிகள் வெற்றி பெற்றன இந்தியா தென்னாப்பிரிக்கா மகளிர் கிரிக்கெட் அணிகள் இடையிலான நான்காவது டி ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது கடைசி டி ஆட்டம் நாளை கேப்டவுனில் நடைபெறுகிறது சந்தோஷ் கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிக்கட்ட போட்டிகள் மார்ச் மாதம் தேதி கொல்கத்தாவில் தொடங்குகிறது துபாய் ஓபன் டென்னிஸ் தொடரில் செக் குடியரசு வீராங்கனை கரோலினா பிளஸ்கோவரா முன்னேறினார் தென்கொரியாவின் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் மகளிருக்கான பனிச்சறுக்கு பிரிவில் இத்தாலியின் சோபியா கோகியா தங்கப்பதக்கம் வென்றார் திரைச்செய்திகள் ஓர் தலைவனுக்கான முழு தொகுதியும் உடையவர் நம்மவர் கமல் என்று இயக்குனர் பாரதி ராஜா வாழ்த்து தெரிவித்துள்ளார் கார்த்தி ரகுல் பிரீத் சிங் நடிக்கும் புதிய படத்திற்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்க உள்ளார் கமல் நடிக்கும் இந்தியன் ட்ரோ படத்தில் ஹிந்தி நடிகரான அஜய் தேவ்கன் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி ஆர் ரவிக்குமார் இயக்கத்தில் நடிக்கவிருக்கிறார் இவருக்கு ஜோடியாக ரகுல் பிரீத் சிங் நடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடுக்க இணைந்திருங்கள் நற்றினையுடன் நன்றி வணக்கம்